வணக்கம் அனுபவ ஜோதிடம் டாட் காம் வலைதளம் வழியாக அறிமுகம் ஆகியிருக்கும் வாசகர்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம் கடந்த ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி வேலூர் வெள்ளி அப்பா பில்டிங்கில் ஜோதிட கருத்தரங்கம் ஒன்று நடந்தது இந்த கருத்தரங்கத்தை வேலூர் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம் நடத்தியது இந்த கருத்தரங்கத்தில் நானும் கலந்து கொண்டு நவீன பரிகாரங்கள் என்ற தலைப்பில் பேசினேன் அந்த கருத்தரங்கம் பற்றிய ஒரு செய்தி செய்திக்குறிப்பு போல இந்த குரல் பதிவை விடுகிறேன் இந்த கருத்தரங்கம் மதியம் இரண்டு மணி அளவில் திட்டமிடப்பட்டிருந்தது முதலில் திருமதி டி சதீஸ்வரி அவர்கள் கடவுள் வாழ்த்து பாட நிகழ்ச்சி துவங்கியது ஜோதிட கவி திரு வி ரவிராஜன் பிகாம் வேலூர் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்க தலைவர் வரவேற்புரை ஆற்றினார் அடுத்து வாழ்த்துறை ஜோதிட மாமணி திரு எம் பாலசுப்ரமணியன் எம்ஏ நிறுவனர் வேலூர் ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம் இது வாழ்த்துறை என்று போற்றிருக்கிறார்களே தவிர அதை இணைப்புரை என்று சொல்வது பொருத்தமாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு பேச்சாளரின் பேச்சுக்கு முன்னும் பின்னும் அவர் தந்த உரைக்கு இணைப்புரை என்பதுதான் சரியாக இருக்கும் இங்க ஒரு விஷயத்தை சொல்லணும் திறமை இருக்கிறது வேற திறமையை அடையாளம் கண்டு அதை ஊக்குவிப்பது வேற சாதாரணமா வந்து திறமையாளர்களுக்கு தங்கள் திறமை மேல சந்தேகம் இருக்கும் அதனால அவங்க வந்து ஒண்ணு கண்ணை இருக மூடிக்கொள்வார்கள் மற்ற திறமையாளர்களை கண் கொண்டு பார்க்க மாட்டார்கள் அப்படியே பார்த்தாலும் அந்த திறமையை எப்படி இருட்டடிப்பு செய்யலாம் அப்படித்தான் அவங்களுடைய எண்ணம் ஓடும் ஆனால் இந்த பாலசுப்பிரமணியன் ஐயா அவர்களை பொறுத்தவரையில் அவருடைய திறமைக்கு நம்ம சர்டிபிகேட் எல்லாம் தேவையில்லை ஆனாலும் ஒரு முறை நட்பு முறையில் பேசிக்கொண்டிருக்கும்போது இந்த மகாபாரத பாத்திரங்கள் இந்த மகாபார பாத்திரங்களை வைத்து இந்த பன்னெண்டு ராசி பன்னெண்டு ராசியினரின் குண நலன்களை அவர் ஆராய்ச்சி செய்து சொன்ன விதம் பிரமிக்க வச்சிருச்சு இப்போ சாதாரணமா வந்து இந்த பால ஜோதிஷகா ருத்த வைத்தியகான்னு சொல்லுவாங்க இந்த ஜோதிடர்கள்லாம் வந்து கத்துக்கிற சமயத்தில் ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க ரொம்ப இன்னோவேட்டிவாக இருப்பாங்க ஆனால் அவருடைய வயதுக்கு அவருக்குள் இன்னும் அந்த ஆராய்ச்சி மனப்பான்மை இருக்குன்னா அவர் வந்து முகநூலில் பாலஜோதிடர் என்ற பெயரில் வலம் வருகிறார் அந்த பாலஜோதிடர் என்ற பெயருக்கு அவர் மிக மிக பொருத்தம் அது இந்த ஜோதிட ஆராய்ச்சி இன்றைய உலகுக்கு தேவைதானா இந்த தலைப்பில் வந்து ஜோதிட சிகாமணி திரு பி டி சுப்பிரமணியன் அவர்கள் பேசினார்கள் இந்த ஆராய்ச்சி இல்லாத ஜோதிடம் வீண் அது பெரும் மனோவியாகுலங்களைத்தான் ஏற்படுத்தும் ஜோதிடத்துக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் இப்படி பல விஷயங்களை வந்து அவர் சொன்னார் அடுத்தது வந்து ஜாதகத்தில் தோஷத்தின் அளவை அளவிடுவது எப்படி இந்த தலைப்புல ஜோதிட நிபுணர் திரு கே ஆர் வைத்தியநாதன் அவர்கள் பேசினார் தோஷத்தின் அளவு அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒன்னு ஏழுல ராகுக்கு எது இருக்கிறதுக்கும் ரெண்டு எட்டுல ராகுக்கு வித்தியாசம் இருக்கு அதே போல இந்த செவ்வாய் இவர் நாலுல இருக்கிறதும் தோஷம்தான் ஏழுல இருக்கிறதும் தோஷம்தான் எட்டுல இருக்கிறதும் தோஷம்தான் ஆனால் நாலுல இருக்கக்கூடிய தோஷத்துக்கும் ஏழுல இருக்கக்கூடிய தோஷத்துக்கும் எட்டுல இருக்கக்கூடிய தோஷத்துக்கும் நிறைய வித்தியாசம் இந்த விஷயத்த வந்து ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்ணி பேசினார் பல விஷயங்களை நானே மனதில் குறித்துக் கொண்டேன் அடுத்தது ஆன்மீகத்தில் அதிக நாட்டத்தை அளிப்பவர் குருவை விட சனி பகவானே இந்த தலைப்புல வந்து ஜோதிட வித்தகர் அவிட்டம் ஸ்ரீனிவாசன் அவர்கள் பேசினார் இந்த தலைப்பை பத்தி பாலசுப்பிரமணியன் ஐயா பேசும்போது இந்த குருவுக்கும் கேதுவுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை ரொம்ப அழகா சொன்னார் குருன்னா ஏதோ புராணம் இத்திகாசம் பூஜை புனஸ்காரம் அவ்வளவுதான் ஆன்மீகத்துக்கு அதுக்கும் சம்பந்தம் கிடையாது ஆன்மீகத்திற்கு காரகம் வகிப்பவர் கேதுதான் அப்படிங்கிற பாயிண்ட சொன்னார் அது ரொம்ப நல்ல பாயிண்ட் இப்போ இந்த ஸ்ரீனிவாசன் அவர்கள் பேச்சுக்கு வரும்போது இவர் சனியை டிபெண்ட் பண்றாரு அவர் வந்து பல வாதங்களை எடுத்து வைத்தார் அவர் பேச பேச நமக்குள்ள வந்து பல விஷயங்கள் ஸ்பார்க்காக ஆரம்பிச்சிருச்சு இதை அந்த கருத்தரங்க கூட்டம் முடிந்த பிறகு அவரோடு ஷேர் பண்ணிக்கிட்டோம் அது வேற விஷயம் அந்த விஷயங்களை இங்கு இந்த குரல் பதிவு மூலமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் சனி என்று சொல்லும்போது அவரை வந்து கர்மக்காரகன் அப்படின்னு சொல்றாங்க கர்மம் என்றால் பூர்வ வினைகள் நம்ம பூர்வ வினைகளுக்கு உண்டான பலனை தர்றது சனி பகவான் தான் இந்த விட்டக்குறை தொட்டக்குறைன்னு சொல்லுவோம் கடந்த பிறவியில நீங்க வந்து கொஞ்சமா சாதனை செய்து அதை பாதையில விட்டு இருந்தீங்கன்னா அதை வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்தாம விட மாட்டார் அது ஒரு பாயிண்ட் அடுத்தது வந்து வைராக்கியம் முக்திக்கான முயற்சிக்கு மோட்சத்துக்கான முயற்சிக்கு தேவை வைராக்கியம் இந்த வைராக்கியத்தை கொடுக்குறவர் சனி அதே போல இந்த சனியை பத்தி சொல்லணும்னா இவர் வந்து பிதர்களுக்கு காரகம் பிதர்கள்னா தெரியும் நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்து முடித்த முன்னோர்கள் இப்ப மாதா செய்தது மக்களுக்குன்னு சொல்லுவாங்க அது போல நம்முடைய முன்னோர்கள் செய்த சாதனைகளின் பலன் நமக்கு கிடைக்க செய்யறது சனி பகவான் கைரேகையில வந்து சனி ரேகைய விதி ரேகைன்னு சொல்லுவாங்க யார் வந்து விதியை நம்புறாங்களோ அவங்க கையில வந்து விதி ரேகை அழுத்தமா இருக்கும் விதிங்கிறது என்ன இறைவனால் ஏற்படுத்தப்பட்டது விதி அந்த விதியை நம்பி செயல்படுவதுங்கிறது சம்பூர்ண சரணாகதி ஆன்மீகத்துக்கு அடிப்படையே வந்து அந்த சம்பூர்ண சரணாகதி இப்படி பல விஷயங்களை சொல்லலாம் இந்த சனியை பத்தி பல பேர் வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த சனி வந்து ஆயுள் காராயம் சனி ஒரு ரவுண்டு வரணும்னா முப்பது வருஷம் பிரிக்குது இந்த முப்பது வருஷத்துல இவர் அனுகூலமா இருக்கிறது அது பத்து வருஷம்தான் மூணு ஆறு பத்து பதினொன்று சப்போஸ் இந்த சனி வந்து இருபத்தி ரெண்டரை வருஷம் அனுகூலமாயிருந்து ஏழரை வருஷம் மட்டும் பிரதிகூலமா இருந்தாருன்னா மனுஷனுடைய ஆயில் வந்து முப்பது முப்பத்தஞ்சு தாண்டாது இந்த ஹியூமன் பாடியினுடைய நேச்சர் என்னன்னா இதை நாம எவ்வளோ சிரமப்படுத்துறோமோ அந்த அளவுக்கு ஆயில் கூடும் இந்த உடலை எந்த அளவுக்கு சுகமாக வச்சிருக்கமோ அந்த அளவுக்கு ஆயில் குறையும் இப்போ சனி பிடிக்கும்போது தான் ஆயில் கொடுக்கும் இப்போ சிலர் சொல்லுவாங்க அவனுக்கு அஷ்டமா சனி சேர்த்து போயிட்டான் சனி வந்து ஆயுள் காரகன் அவர் வந்து மாரகத்தை கொடுக்க மாட்டார் அவருக்கு வேறு சில பாப கிரகங்களின் பார்வையோ தொடர்போ இந்த மாரகர்களின் பார்வை தொடர்பு இதெல்லாம் ஏற்படும் போதுதான் அங்க மாரகம் என்பது ஏற்படுகிறது மற்றபடி சனி வந்து ஆயுள் காரகன் இப்போ எள்ளில் இருக்கிற எண்ணெயை எப்படி செக்கு எடுக்குதோ அதை மனிதனுக்குள் மறைந்திருக்கும் திறமைய வெளியே கொண்டு வர்றது சனிதான் இப்போ இந்த சனி பிடிக்கிறது சனி விடுறதுங்கிறாங்க சனி பிடிச்ச காலத்துல நாம செய்த முயற்சிகளின் பலனைத்தான் சனி விடும்போது அனுபவிக்கிறோம் நீங்க வந்து சனி பிடிச்சிருச்சுன்னு வீட்டுல போர்த்திக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒண்ணுமே நடக்காது இன்னும் சொல்லப்போனா சனி பிடிச்சா ஆம்பளை ஒழுங்கா பொழப்ப பாப்பான் பெண்ணுக்கு சனி பிடிச்சா அவன் ஒழுங்கா குடுத்தனும் பண்ணுவான் இந்த வகையில ஆன்மீகத்தில் அதிக நாட்டத்தை அளிப்பவர் குருவை விட சனி பகவானே அப்படிங்கிற வாதத்தை நான் ஏத்துக்கிறேன் குருன்னா என்ன சும்மா குருங்களை தேடி போறது குரு கிட்ட உபதேசம் வாங்கிக்கிறது குருவுக்கு சேவை பண்றது பூஜை பண்றது புனஸ்காரம் புராணம் இத்திகாசம் இவ்வளவுதான் அதுவேற குரு என்றாலே வந்து திட்டமிடுதல் இந்த வந்து முதல் எதிரி எதிரான திட்டமிடுதல் தான் நாலருல இருந்து அஞ்சரை வரைக்கும் தியானம் அஞ்சறிலேருந்து ஏழரை வரைக்கும் பூஜை இப்படி அதாவது ஷெட்யூல் போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஆன்மீகத்தில் அரிச்சு ஒளியை கூட தாண்டலைன்னு அர்த்தம் சரி அதை விடுவோம் அடுத்து வந்து கிராம பரிகாரங்களில் ஜோதிடம் உள்ளதா இந்த தலைப்பில் வந்து ஜோதிடவாணி மஞ்சுளா அவர்கள் பேசினார்கள் ரொம்ப அழகாக பேசினாங்க சில பரிகாரங்களை எல்லாம் கூட சொன்னாங்க பாலசுப்ரமணியன் ஐயா அவர்கள் மஞ்சுளா அவர்கள் சொன்ன பரிகாரங்களில் உள்ள ஜோதிட கோணத்தை தெளிவுபடுத்தினார் அது ரொம்ப அழகாக இருந்தது அடுத்து வந்து மருத்துவ ஜோதிடம் இந்த தலைப்பில் ஜோதிட கவி வி ரவிராஜன் அவர்கள் பேசினார் இவருடைய பேச்சு ரொம்ப அமர்கலமாக இருந்தது இந்த ஒவ்வொரு கிரகத்துக்கும் எந்த கிரகம் பித்தத்தை தூக்கும் எந்த கிரகம் வாதத்தை கொடுக்கும் இப்படி ஆரம்பித்து எந்த கிரகத்தால் எந்த எஃபெக்ட் இருக்கிறவன் எந்த நேரத்தில் எந்த ராகத்தை கேட்டால் நல்லது இந்த கோணத்தில் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக பேசினார் இவர் பேசுனதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் மறக்க முடியாத பாயிண்ட் ஒரு சரித்திர புகழ் பெற்ற மருத்துவர் சொன்னது ஜோதிடம் தெரியாதவனுக்கு மருத்துவம் செய்யும் தகுதியே கிடையாது மருத்துவத்துக்கும் ஜோதிடத்துக்கும் என்ன சம்பந்தம் முதல்ல வந்து நோய் நாடி நோய் முதல் நாடின்னு சொல்றாரு ஒருவர் நோய் எப்படி வரும் இம்பேலன்ஸ் ஜஸ்ட் இம்பேலன்ஸ் இஸ் நத்திங் பட் டிசீஸ் இந்த வாதம் பித்தம் சுலேத்துமம் இந்த விஷயங்க பேலன்ஸ்டா இருக்கிற வரைக்கும் நோய் கிடையாது ஒன்று தூக்கி ஒன்னு படுத்துக்கிட்டா நோய் இப்போ வந்து ஒரு பேஷண்ட் அவனுடைய ஜாதக குறிப்பை எடுத்துக்கிட்டு அவனுடைய ஜாதகத்துல எந்த கிரகம் கெட்டு கிடக்கு அந்த கிரகம் என்ன பிரச்சனையை கொடுக்கும் அதை முதல்ல புரிஞ்சிக்கிட்டு அத வந்து அவனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் வைத்தியத்தை ஆரம்பிக்கணும் அப்பதான் வந்து வைத்தியமே ஒர்க் அவுட் ஆகணும் இப்போ என்னுடைய அனுபவத்துல குறுகிய அனுபவத்தில் ஒரு சம்பவம் நடந்தது ஒரு நபர் அவர் வந்து நல்ல செல்வ வளம் நிற்கவர்தான் அவருக்கு வந்து இந்த மூட்டு இந்த மூட்டு அவர் வந்து பார்க்காத ஆர்டோ கிடையாது அவருடைய ஜாதகத்தை நான் பார்க்க நேர்ந்தது ஜாதகத்தில் வந்து சந்திரன் பயங்கரமா அடி வாங்கியிருக்கார் சரி நான் வந்து ஒரு க்ளூ கொடுத்தேன் சார் நீங்கள் வந்து ஆர்டோவை பார்த்துக்கிட்டு வரீங்க ஒரு தடவை யூராலஜிஸ்டை பாருங்க யூரலஜிஸ்டை பார்த்தார் யூரலஜிஸ்டை பார்த்தா யூரின்ல லாஸ் ஆஃப் கேல்சியம் இருக்கு அதே போல் பிளட்டில் வந்து யூரிக் ஆசிட் இருக்கு அதுக்கு வைத்தியத்தை ஆரம்பித்ததும் ஆட்டோமேட்டிக்காக வந்து அவருடைய பிரச்சனையை தேர்ந்தது இதே போல் ஒரு பேஷண்ட் வந்ததுமே அவனுடைய நோய் என்ன அந்த நோய்க்கு காரகம் வகிக்கக்கூடிய கிரகம் எது அப்படி இந்த மருத்துவர்கள் வைத்தியம் பண்ண ஆரம்பித்தா ரொம்ப நல்லா இருக்கும் அதே போல் இங்கே இன்னொரு மேட்ரு இருக்கு இந்த பாயிண்டை வந்து நான் ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லியிருப்பேன் இந்த ஜாதக சக்கரம் இருக்குது இதை வந்து லக்னத்திலிருந்து பிச்சு அந்த கட்டங்களை கீழ் நோக்கி வச்சுக்கிட்டே வாங்க லக்னம் தான் தலை இரண்டு கண்கள் கழுத்து மூன்று தோள்கள் நான்கு மார்பு இப்படி சொல்லிகிட்டு வரும்போது எந்த பாவம் கெட்டு கிடக்கோ அந்த பார்ட் ஆஃப் த பாடியில பிரச்சனை வரலாம் இப்படி சில விஷயங்கள் இருக்கு அடுத்து வந்து இந்த நவீன உலகத்திற்கு ஏற்ற புரட்சி பரிகாரங்கள் இந்த தலைப்புல வந்து நாம பேசினோம் இந்த நவீன பரிகாரங்கள் பற்றிய நம்முடைய உரை வீடியோ எல்லாம் ஏற்கனவே வந்து ஆன்லைன்ல வளம் வந்துகிட்டு இருக்கு நீங்க தாராளமாக கேட்டு ரசிக்கலாம் இறுதியாக சங்கத்தின் செயலாளர் திரு டி சிவலிங்கம் அவர்கள் நன்றியுரை வழங்கினார்கள் தேசிய கீதத்துடன் விழா இனிதே முடிவுற்றது நன்றி வணக்கம் சித்தூரிலிருந்து முருகேசன்